الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ آتَيْنَا دَاوُودَ وَسُلَيْمَانَ عِلْمًا وَقَالَ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي فَضَّلَنَا عَلَى كَثِيرٍ مِنْ عِبَادِهِ الْمُؤْمِنِينَ صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ومن ترك طريقا يلتمس فيه علما سحّل الله له به طريقاً إلى الجنة. أو قال صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم அன்னவர்கள் மீதும் அன்னொலை பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் சாபகங்கள் சதா சாதகங்கள் அனைவரும் மீதம் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கும் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹா என்னென்ன கட்டளைகளை ஏவல்களை அத்தனை கட்டளைகளையும் ஏவல்களையும் எமது வாழ்க்கையிலே முழுமையாக எடுத்து நடக்கும்படியாகும் எவைகளை விட்டும் அல்லாஹ் விளக்கினானோ அத்தனை கருமங்களை விட்டும் தவிர்ந்து நடக்கும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகின்றேன் அப்புல்லா சங்கியான சகோதரர்களே அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு புனிதமான ஒரு தீனை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான் மார்க்கத்தை அல்லா தந்திருக்கின்றான் அல்லாஹ் ரகுல் இஸ் எவ்வளவு உயர்வானவனோ கண்ணியமானவனோ மேன்மையானவனோ அவனுடைய தீனும் மேன்மையானதாக கண்ணியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் குரானிலே இந்நத்தின் இஸ்லாம் அல்லாஹுடத்தில் அங்கீகாரம் பெற்ற அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதனை அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாஹூ தாலாவின் நல்லே இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக அல்லாஹு அறிவை இன்மை அந்த அடிப்படையாக வைத்திருக்கின்றார் மார்க்கம் இந்த தீனு இஸ்லாம் இதில் உள்ளவர்கள் அல்லாஹு தஹாலாவை எவ்வாறு வழங்க வேண்டும் அவனுடைய கட்டளைகளுக்கு எவ்வாறு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை இல்லை அடிப்படையமாக வைத்து அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றார் அதற்கு அமைவாக இந்த இல்மே உலகத்திலே ஆக துறப்பிற்குரியது கண்ணியத்துக்குரியது என்பதனை விளங்கப்படுத்துவதற்காக சொல்லுகின்றான் எழுதுகோளின் மீதும் அந்த எழுதுகோள் எதையெல்லாம் எழுதியதோ அவைகளின் மீது சத்தியமாக என்று ரபுல் ஆலமின் சத்தியமிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் எழுதுகோள் அறிவனுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது அடிப்படையாக எழுதுகோள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பமாக படைத்தான் படைத்து எழுதுகோளுக்கு சொன்னான் அந்த எழுதுகோள் அல்லத்திலே கேட்டது என்பதாக கேட்டது அல்லா சொன்னான் எதெல்லாம் அதிரே இருக்கின்றதோ நான் முடிவு செய்திருக்கின்றேனோ அதை எழுது என்று அன்றில் இருந்து ஆரம்ப அடிப்படையை அறிவை வைத்து ஆரம்பித்திருக்கின்றான் அன்பிற்குரிய சகோதரிகளை அல்லாஹு நல்ல அறிவு மேன்மையானது அறிவு சுரந்தது அரவு அறிவு கண்ணியமானது என்பதனை அண்ணாத்தன் புறானிலே பல இடங்களிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே அந்த தெளிவுபடுத்த அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவரிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியாதவடையால் நீங்கள் தெரிந்தவரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று அறிவை அண்ணா மையப்படுத்திக் கூறுகின்றான் அறிவில்ும் அவனுடையாசம் பயபக்தி உடையவர்கள் யாழ் என்றால் அறிவை கற்றுக்கொண்டவர்கள் என்று ஆண் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஒரு ஆண் அறிந்தவர்களை பற்றி கல்வி உடையவர்களை பற்றி மேன்மைப்படுத்தியதை நாங்கள் ஒரு ஆணின் மூலமாக வழங்கிக் கொள்ள முடியும் அன்பு சகோதரர்களை அல்லாஹு நல்ல அறிவு ஒரு சமூகத்தினுடைய ஆக பிரதானமான ஒரு சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அறிவில்லாத சமூகம் துடுப்பில்லாத படகை போன்றவர்கள் துடுப்பில்லாத படகு கடலில் சென்று விட்டால் காற்று எங்க அடிக்குமோ அலை அடிக்குமோ அங்கு கொண்டு போய் சேர்ந்துவிடும் அறிவு என்பதை மார்க்கத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை வரலாறுகளும் எமக்கு திட்ட தெளிவாக நிறைவையை எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு மார்க்கத்தினுடைய கோட்டையாக இருந்து கொண்டிருக்கின்றது மார்க்கமே கிடையாது என்று அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹு நல்ல ஒரு மார்க்கத்தினுடைய முன்னேற்றம் மார்க்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் மார்க்கத்தினுடைய அத்தனை அடிப்படையாக வைத்திய அல்லாஹு அமைத்து வைத்திருக்கின்றார் இல்முடையவர்கள் சிறப்பு என்பதனை உயர்ந்தவர்கள் என்பதை ஒரு ஆடி மூலம் சொல்லிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இருந்தாலும் சரி நபிமார்கள் அல்லாத பொதுப்படியான மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனிடத்திலே இல்மறு இல்மறுக்கும் என்று சொன்னால் அந்த இல்மை வைத்து அவன் மதிக்கப்படுகின்றான் உயர்வாக பேசப்படுகின்றான் இல்மு உள்ளவனுக்கு எங்கு தெரிந்தாலும் நபி அவர்கள் அறிவில் மிகவும் உயர்ந்தவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த மதீனத்திலேயும் நான் ஒரு அறிவின் பட்டினம் என்றால் அதனுடைய நுழைவாயில் அலி என்று சொன்னார்கள் அந்த அறிவின் பட்டினமான அதற்கு மனவர்களை பார்த்து அல்லா சொல்லுகின்ற கேளுங்கள் என்று அல்லா நபிக்கு கற்றுக் கொடுக்கின்றான் நபிக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் அவ்வளவு இல்மு முக்கியமானது அல்லாஹு தாலா குறானில சொல்லுகின்றான் நாங்கள் தாவுத் சுலைமான் ஆகியோருக்கு நாங்கள் இல்லை அவர்கள் அடியார்களில் அதிகமான அம்மாவுக்கே அனைத்து புகழும் என்று அலை புகழ்ார்கள் என்று அல்லா குரானிலே சொல்லிக்காட்டுகின்றார் ஆகவே இல்பு கொடுக்கப்பட்டவர்கள் சுரப்பான ஒன்றை பெற்றிருக்கின்றார்கள் கண்ணியான அடிப்பாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா குரானின் மூலம் தெளிவுபடுத்தி காட்டிவிட்டார் ஆகவே இந்த இல்மு என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆகவே இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே தான் அல்லாஹு ஆரம்பமாக எழுதுகோளை படைத்து இல்மின் மூலமே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்க்க ஆரம்பித்தார் வசனங்கள் அடைந்து பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே அவருடைய சிறப்புகளையும் மகிமைகளையும் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள் சொன்னார்கள் தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கத்திலே ஒரு விடயத்தை படித்துக் வேண்டும் என்று தன்னுடைய நேரத்தை காலத்தை தியாகம் செய்த ஒரு மனிதன் வெளியாகி இலேசாக சுருக்கம் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்று நபியவர்கள் சொன்னார்கள் யார் இன்மை தேடி புறப்பட்டு விட்டாரோ அறிவை தேடி புறப்பட்டு விட்டாரோ அவர் திரும்பி அவருடைய இருப்பிடத்திற்கு ஒருவரை அவர் அல்லாஹுவின் அந்த நபி அவர்களுடைய அல்லாஹு தாலாவின் நல்லபடியார்களே இப்படி சொன்னி வல்லமன் அவர்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார்கள் நோக்கம் நிறைவேறவில்லை என்றாலும் நபி சொன்னார்கள் தேடி சென்றதற்காக வேண்டி ஒரு பங்கு கூலி கிடைக்கும் சொன்னார்கள் இல்முக்காக விடுகின்ற ஒவ்வொரு மூக்கும் ரூபாயும் வீணானது இல்லை என்பதை அடைந்து கொள்ளுகின்றதே அதை அடைந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கும் ஒரு பங்கு கூலி கிடைக்கிறது என்று அழகாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹு நல்லே அபுஹு அல்லாஹு சொல்லுகின்றார்கள் நபி சொல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நான் கேட்டேன் நபி அவர்கள் சொன்ன செய்தியை நான் கேட்டேன் உலகமும் சபிக்கப்பட்டது உலகத்திலே உள்ள அத்தனை பொருட்களும் அல்லாஹு சபிக்கப்பட்டது என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு நான்கு விடயங்களை சொல்லுகின்றார்கள் இந்த நான்கு விடயங்களும் உலகத்தில் இருந்து சபிக்கப்படவில்லை ஒன்று சொன்னார்கள் அல்லா தாலாவை அல்லாஹாவை வணங்கி வழிபடக்கூடிய இடமாக இருக்கலாம் எங்கே அல்லாஹு தாலாவை பேசப்படக்கூடிய சபைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹு தாலாவினால் சபிக்கப்படவில்லை அல்லாஹு தாலாவின் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி உதவியாக இருக்கின்றதோ அந்த விடவும் சபிக்கப்படவில்லை கற்றுக்கொள்கின்றாரோ கற்றுக் கொடுப்பவரும் கற்றுக்கொள்கின்றவரும் இவர்கள் நான்கு பேரும் சபிக்கப்படவில்லை மற்ற அனைத்தும் உலகத்திலே உலகமும் அதில் உள்ளவர்களும் சபிக்கப்பட்டது என்று நபி அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் இன்முடைய கண்ணியம் இன்வனுடைய மகிமை இல்முடைய அந்தத்தை நபியவர்கள் இவ்வாறு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் உலகத்துடன் மாற்றம் முடிவடைவது கல்வினுடைய வயதை அடைந்தான் கல்வியை கற்றான் மரணித்தான் எனவே அவனுடைய கல்வி மூடப்பட்டு விட்டது என்று வரலாறு கிடையாது நபியவர்கள் சொன்னார்கள் இதா மாத்தல் இன்சான் இல்லாமல் சோலாசத்தில் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுகின்றது மூன்று அமல்களை தவிர முதலாவது கிடையாது இந்த பள்ளி வாயிலை நாங்கள் புரண்டிருமாறம் செய்கின்றோம் பள்ளி வாயிலுக்காக ஒரு ரூபாயிரம் கொடுக்கின்றோம் இந்த பள்ளி உலகத்திலே இந்த பூமிக்கு மேலால் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் வரைக்கும் இவன் மரணித்தாலும் செயலட்டிலே நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது சதக்கத்தில் ஜாதியா இரண்டாவது சொல்லுகின்றான் கிடையாது கல்வி மரணிப்பது கிடையாது மரணத்துக்கு பின்னாலும் இவனுடைய கல்வியின் மூலம் இவனுடைய செயலத்திலே நன்மைகள் பதியப்படும் என்று சொல்லலாசல் அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது சொன்னார்கள் அவளது ஒரு நல்ல பிள்ளை நன்மைகள் பதியை நபி சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரிகளே அல்லாஹு தாலாவின் நல்ல நாங்கள் மரணித்தாலும் நாங்கள் மரணித்தாலும் எங்களுடைய கவர்கள் மண்ணினால் மூடப்பட்டாலும் எளுடைய எங்களுடைய அத்தனை டீடுகளும் அழிந்து போனாலும் மறுமையினுடைய டீன் அழியக்கூடாது அது தியாகம் பரிகின்றோம் எமது சேலத்திலே நன்மை வந்து சேரக்கூடியதாக உலகத்திலே நாங்கள் உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும் நாங்கள் ஏற்பாடு செய்துவிட்டு செல்ல வேண்டும் அதற்குரிய வழியைத்தான் நபி அல்லாஹி சல்லு அலை வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் எங்களுடைய சிறப்பை அந்த அவ்வாறு தெளிவுபடுத்தினான் இல்வனுடைய சிறப்பை நபி சல்லா அலிசல்லாம் எவ்வாறு சொல்லிக் காட்டினார்கள் இன்னும் நபியை பின்பற்றி நபியினுடைய வலிமையில் ஒளிவைத்து வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் இந்த கல்வியினுடைய இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை பற்றி என்னாக சொல்லி இருக்கின்றார்கள் அப்பாஸ் அல்லாஹு சொல்கிறார்கள் அல்லாஹ் மூன்று விடயங்களிலே தெரிவு செய்யும்படி அல்லா கொடுத்தான் அரசாட்சி சு ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள கொடுத்தார் இல்லை தெரிவு செய்து கொண்டார்கள் எனக்கு இல்லை என்று இல்லை தெரிவு செய்தார்கள் கொடுத்தான் அரசாட்சியையும் கொடுத்தப்பை பற்றி அலி ரூத்தினால் அல்லாஹு இந்த இல்முக்கு கொடுக்கக்கூடிய இந்த இல்லை பற்றி சொல்லக்கூடிய செய்தி இவ்வாறாக இருந்தது சொன்னார்கள் அலி ரவி அல்லாஹு அல் இல்முள் என்பது என்பது பொருளாதாரத்தை விட சிறந்த பாதுகாக்கும் நீதி செலுத்தக்கூடிய சட்டம் சொல்லக்கூடியதாக இருக்கும் செல்வமோ சட்டம் செலுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொருளாதாரம் செல்வம் என்பது அவைகளை செலவழிப்பதன் மூலம் அவைகள் குறைவடையும் அந்த அறிவு கூடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் செலவழித்தால் குறைவு ஏற்படாத ஒரு செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் என்று சொன்னார்கள் அபுதர்தா சொல்லுகின்றார்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது எனக்கு விருப்பம் என்று அதை தபுத்தர் சொல்லுகின்றார்கள் வணக்கம் அல்லாஹு தாலாவை இரவனுடைய வணக்கம் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான ஐபாத ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது எனக்கும் விருப்பம் என்று சொன்னார்கள் தெளிவுபடுத்தி சொல்லுகின்ற அறிவை கற்றுக்கொள்ள விட அமல் செய்வதே சிறந்த ஒரு காலத்திலே நீங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற சொல்லுகின்றார்கள் நவீனு காலம் நவீனு காலத்துக்கு பிந்தின காலங்கள் அமல்கள் பள்ளி வாயில்களிலே அப்படியே நிறைந்து வழிந்திருந்த காலங்கள் இன்மை தேட வேண்டிய அவசியம் கிடையாது தேவையான அத்தனை இல்லைகளும் வகை மூலமும் நவீனுடைய வார்த்தைகள் மூலமும் கொட்டிக்கொண்டிருந்த காலம் அந்த இடத்திலே தேட வேண்டிய அவசியம் இல்லை அமலுடைய காலம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்ற ஒரு காலம் வரும் அறிவை தேடுவது என்ற ஒரு காலம் என்ற ஒரு காலம் என்பதாக அதற்கு விடுமத்தி அப்படியான ஒரு காலத்தை நாங்கள் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் அப்படியான ஒரு காலகட்டத்தில் பற்றி கேள்விகள் அடுக்கடுக்காக எழுப்பப்படுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மார்க்கத்தை பற்றி அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகளிலே சில வரை எங்களுடைய மார்க்கத்திலேயே எங்களுடைய தீனிலேயே எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு மார்க்கத்திலே நாங்கள் விளக்கம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் யாராலும் மார்க்கத்துடைய ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் எங்கே ஒரு ஆளுமை தேட வேண்டிய நிலைமைக்கு எல்லாம் தீனுடைய இல்லை விட்டும் தூரமாகிவிட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரிகளை அல்லாஹு தாலாவின் நல்லே மார்க்கத்துடைய இல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்பதை நாங்கள் மார்க்கத்துடைய இல்லை கற்றுக் கொள்வதற்கு வயதில் கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சகோதரிகளை அல்லாஹு தாலாவின் நல்லே சகாபாக்கள் எமக்கு தெரியும் ஒரு சில சகாபாக்களை தவிர மற்ற எல்லா சஹாபாக்களும் சிறிய வயதில் அல்ல வயது முதிர்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் குறிப்பிட்ட சிலாபா சில சஹாபாக்கள் மாத்திரம் குறுகிய வயதிலே சிறிய வயதிலே இளம் வயதிலே இஸ்லாத்தை கல்வியினுடைய ஆரம்ப வயதிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஆனால் அதிகமான சகாபாக்கள் எல்லாம் வயது முதிர்ந்த நிலைமையிலே வயது கூடிய நிலைமையிலே இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் கூட அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் அந்த சகாபாக்களுடைய சுபத்துகள் அவருடைய பண்புகள் அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு அந்த ஆழ்ந்த அறிவை அந்த சகாபாக்கள் எந்த வயதிலே கற்றுக்கொண்டார்கள் எந்த வயதிலே கற்றுக்கொண்டார்கள் அன்றிற்குரிய சகோதரர்கள் நல்லார்களே அந்த நபீரில் அவர்கள் அந்த தல்லாத வயதிலும் நான் வந்து கேட்டேன் ஒரு விடயத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் வந்திருக்கின்றேன் சொன்னார்கள் தேடி வருகிறார்களோ அவ சூழ்ந்து கொள்ளார்கள் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவருக்கு மேல் ஒருவராக அணிவகுத்து விடுந்தார்கள் இல்லை தேடக்கூடிய வைத்த அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக இவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்று நபி சலாஹ் அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய சௌரலை அல்லாஹு நல்லே இன்னும் சொல்லாமல் சொன்னார்கள் அதிகமான விட கொஞ்சம் கற்றுக்கொள்வதே சிறப்பு என்று இல்வனுடைய மகிமையை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்று கூறிய தகவல்களே அல்லாஹு நல்லே இந்த அத்தனை இல்லைகளையும் பற்றி தொடர்ந்து அவருக்குடையன் என்பதற்கு போதும் என்று நபி செல்லும் சொன்னார்கள் தான் நினைத்தபடி எனக்கு இவ்வாறுதான் படு இவர மடத்தனத்துக்கு இது ஒன்றே போதும் இது ஒன்றே போதும் என்று நபிர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரிகளே அல்லாஹு தால நல்லார்களே இத்துணையை நேரம் சொன்ன இந்த கல்வியினுடைய சிறப்புகள் நபியவர்களும் தகாபாக்களும் சொன்ன இத்தனை கல்வினுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்க உள்ளங்கள் சொல்லும் ஆகா இந்த கல்வியினுடைய சிறப்பை அடையாம ஒரு காலத்தை நான் கடந்து விட்டேனே என்று நினைப்போம் ஏன் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய அபிபார எல்லாம் கல்வியை கற்றுக்கொள்வதென்றால் அது சிறுவர்கள் மாத்திரம்தான் சிறுவர்கள் மாத்திரம்தான் எனவே எங்களுக்கு நாங்கள் அந்த பாத்தியத்தை இழந்தவர்களாக காலம் தள்ளி போட்டவர்களாகிவிட்டோம் என்று ஆனால் அப்படி அல்ல வயதென்றாலும் அவர் கல்விக்காக வேண்டி கொஞ்ச நேரம் செலவழித்தாலும் என்ன சிறப்புகள் இங்கே சொல்லப்பட்டதோ அத்தனை சிறப்புகளும் அவர் அவர் அடைந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் இவர் ஒரு மதர் சாவலே சென்று காலத்தை கொடுத்து இவர் முழுமையாக தன்னுடைய தேடுவதற்கு இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் காலையிலே ஒரு மனிதன் பள்ளி வாயிலுக்கு இப்படி ஒருத்தருக்குள்ள போறாரு இந்த நோக்கத்துடைய போனால் நபி அவர்கள் சொன்னார்கள் இவருக்கு ஒரு பூரணமான ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி பள்ளிவாழத்திற்கு போறாரு கற்றுக் பள்ளியிலே பள்ளார்ந்து தெரியாது உதவுடைய தெரியாது உதவுடைய உதவை முறிக்கும் காரியங்கள் தெரியாது போய் கேட்டு நபியவர்கள் சொன்ன முழு கூடிய அடைந்து கொள்வார் முழுக்கூடிய அடைந்து கொள்வார் பள்ளி வாயிலே ஒரு இல்முடைய மஜிலிஸ் நடைபெற்று அல்லாஹு தாலடியார்களே நாங்கள் எல்லாம் இல்லை தேடுகின்ற விடயத்திலே நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் கிடைக்கிறார் மரணித்து போய் கிடக்கிறாங்க இன்மை சேர்ற இல்ல அமல் சேர எப்படி இந்த மார்க்கத்தில் எனக்கு சொல்லித்தரப்பட்ட நாங்கள் இவ்வாதத்தை இருக்கலாம் உம்ராகவாக இருக்கலாம் அதுபோன்று தக்காத்தாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் நிக்கா இருக்கலாம் ஜனாதாவுடைய கடமைகளாக இருக்கலாம் எவ்வளவோ படிக்க வேண்டிய விடயங்கள் எமக்கு தேவையான விடயங்கள் இருக்கின்ற பொழுது எல்லோரும் செய்கின்றதை பார்த்து நான் செய்து கொண்டிருந்தால் என்னுடைய முடிவு என்னா என்னை போய் சேர்க்குமா என்பதை நாங்கள் அன்புகளே அல்லாஹூத்த ஆலாவின் நல்லடியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இன்மை கற்ற கற்பதற்கு மிகத் தேவையுடைய இருந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எவ்வளவு பேர் நாங்கள் தொழுகை கடமையானவர்கள் இருக்கின்றோம் எங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்போம் எனக்கு தொழுகையிலே என்ன விடயங்கள் தெரியும் உதவிலே என்ன கர்மங்கள் தெரியும் என்னிடத்தில் ஒருவர் வந்து கேட்டால் என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமா உதவுமுறையுடைய காரியங்களை கேட்டால் சொல்லிக் கொடுக்க முடியுமா எனக்கு அந்த பாடம் தெரியுமா தொழுகைக்காக நீத்து வைத்து தப்பீர் கட்டுகின்றோம் அந்த தொழுகையினுடைய அத்தனை அம்சங்களும் எனக்கு தெரியுமா தொழுகை முறிந்துவிட்டால் அது முறிந்துவிட்டது என்று விளங்கிக் கொள்வதற்கு எனக்கு இல்பு தேவையே முடிந்து விட்டதா இல்லையா என்பதை நாங்கள் பள்ளி மாவட்டத்திலோ அல்லது வேறொரு ஆடிமட்டத்திலே போய் தெரிந்து கொள்வதா அன்பிற்குரிய சகோதரி என்னுடைய சூரத்துள் பாத்தியாவுடைய நிலைமை என்ன என்னுடைய அத்தியாத்துடைய நிலைமை என்ன என்னுடைய சுஜோதுடைய நிலைமைகள் எவ்வாறா இருக்கின்றது என்னுடைய தொழுகை தொழுகையா இருக்கின்றதா என்பதை விளங்கிக் கொள்வதற்கு தொழுகையினுடைய இல்பு எனக்கு தேவை இல்பு தேவைிடதா அந்த இயல்பு வரும் ஆளிமடத்திலே மட்டுமல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுக்கும் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு முக்கல்லமுக்கும் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கடமையான இபாதத் கடமையான ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையாக இதை கற்றுக்கொள்வது அவர் மீது கடமை என்று சொன்னார்கள் என்னுடைய இருக்கின்றது கடமை நிறைவேற்றச் செல்கின்றேன் அடிக்கடி உம்ராவை நிறைவேற்றச் செல்கின்றேன் வழிகாட்டிகள் வருகின்றார்கள் அவருடைய வழிகாட்டலுடன் சற்றுவிட்டு செல்ல வேண்டுமா நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இஸ்லாம் எனக்கு வியாபாரத்தினுடைய வழிமுறையை எவ்வாறு காட்டி இந்த வியாபாரத்தை நான் பற்றி படிப்பதில்லையா நபியவர்கள் சொன்னார்கள் என்ன நம்பிக்கை உள்ளே நாணயம் உள்ள வியாபாரியும் நானும் நாளை கையாமத்தே இவ்வாறு இருப்போம் என்று சைக்கிளை இரண்டு விரல்களையும் காட்டி நான் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நாணயம் உள்ள வியாபாரியாக இருக்கும் என்றால் நபி காட்டித் தந்த முறை பிரகாரம் அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டுமே ஆகவே வியாபாரத்துடைய அறிவு எனக்கு இருக்கின்றதா நான் ஒரு குடும்பத் தலைவனாக ஆக இருக்கின்றேன் ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கின்றேன் ஒரு குடும்பத்தை எ நடாத்த வேண்டும் என்று சொல்லித்தந்திருக்கின்றது அந்த அறிவு இருக்கின்றதா கும்ப சோளுன்ம சோழன் என்ற ஐயத்தி உங்களுடைய நீங்கள் ஒவ்வொரு மேய்ப்பார்கள் உங்களுடைய மெய்ப்புகளை கண்காணிப்பை பற்றி நான் ஐமத்தினாளி அந்த கேள்வி வைப்பார் உன்னுடைய மனைவியை எவ்வாறு வழி நடத்தினால் உன்னுடைய எவ்வாறு வழி நடத்தினால் உன்னுடைய பாதுகாப்பிலே பொறுப்புள்ளவர்களை எவ்வாறு வழி என்று மார்க்கமிக்கு சொல்லித்தந்திருக்கின்ற எவ்வாறு வழி அதை தவறும் பட்சத்திலே நான் கேள்விக்கு பதில் கொள்ள வேண்டியிருக்கின்றதே எனது எனவே எனக்கு குடும்பத்தினுடைய அறிவு இவாறு இருக்கின்றது திருமணம் முடிக்க தயாராக கொண்டிருக்கின்றேன் ஒரு மனைவியை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் வழி நடத்துவதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டுமே அத்தனைக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது அந்த வழிமுறை பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடத்திலும் இல்லை தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதை வைத்து தான் நபியவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தேடுவது கடமை என்று சொல்லி காட்டினார்கள் சௌதர்களே அல்லாஹு நல்லடியார்களே இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே நான் கை வைத்து நான் கேட்க வேண்டும் என்னுடைய இல்மு மார்க்கத்திலே எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றது மார்க்கத்திலே என்ன விடயங்கள் எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வழி இல்லை தேடுவது அந்த எங்கிருந்து அடைய வேண்டுமோ அங்கிருந்து அடைவதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரோடு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாஹு நல்லே இல்லை நாங்கள் அமல் செய்கின்ற பொழுது அந்த அமல் எம்முடைய கலைக்கு மேலால் செல்லாது எமக்கு தெரியும் எம்முடைய தொழுகை நாளையினாலே பழைய துணியை போன்று சுரட்டி வீசப்படும் என்று சொன்னார்கள் ஏன் ஒவ்வொரு அங்கங்களையும் விளங்க வேண்டியது அடங்கியிருக்கின்றது இந்த கல்வியிலே அடங்கியிருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதற்காக வேண்டி எங்களிடத்திலே எங்களிடத்திலே இந்த பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் வயதுபனாக இருந்தாலும் கல்வி உடையவனாக இருந்தாலும் கல்வி அறிவி இல்லாதவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவன் ஈமானுடன் வாழ வேண்டும் ஈமானுடன் மரணிக்க வேண்டும் அவனுடைய மறைவுக்கு பின்னால் அவன் மறைகின்ற அவன் வாழ்ந்தவிடம் கவலைப்பட வேண்டும் அவனை அடக்கப்படுகின்ற சந்தோஷப்பட வேண்டும் அவனை அடக்கின்ற குழி அவனை பார்த்து வரவேற்கும் வரவேற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஈமான் உழைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈமான் உடையங்கள் அங்கே பகிர்ந்தளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதற்காக வேண்டி மக்களுடைய உடல் பொருள் காலங்கள் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் கல்வியை அடைய வேண்டும் என்றால் அவனுடைய காலம் செலவழிக்கப்பட வேண்டும் பொருள் செலவழிக்கப்பட அவனுடைய உடல் செலவழிக்கப்பட ஆகவே அந்த கல்வியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி உடலும் பொருளும் காலமும் அவசியமாக இருக்கின்றதோ அதையே போன்றுதான் ஒரு மனிதன் இந்த ஈமானை அடைந்து கொள்வதற்காக ஈமானுடைய அறிவை அடைந்து கொள் அவனுடைய உடலும் அவனுடைய பொருளும் அவனுடைய காலமும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் இன்று அடிக்கடி பள்ளி ஒன்று கூடல்கள் இடம்பெறுவதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் அதில் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் ஒவ்வொரு மனிதனும் ஈமான் உள்ளவனாக வாழ வேண்டும் ஈமானுடன் அவன் மரணிக்க வேண்டும் என்பதற்காக ஆகவே அந்த அடிப்படையிலேதான் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூட எம்டைய உங்களுடைய இந்த மல்லர்பிட்டி ஹசார் பள்ளியிலே ஒரு அடைந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பார்க்க வேண்டும் என்னுடைய அமலுக்கு அறிவை பார்க்க வேண்டும் அறிவுக்கு முன்னால் என்னுடைய அமலை பார்க்க வேண்டும் எது எவ்வாறு சரியாக இருக்கின்றதா என்பது அன்புக்குரிய தகவல்களில் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாங்கள் அறிவையும் அமலையும் ஒன்று செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ முடியும்ரணிக்கின்ற பொழுதும் ஈமான்டியாக மரணிக்க முடியும் அல்லாஹான நபியவர்கள் சொல்லது போன்ற சுவர்க்கத்துடைய அந்த பாதையை இலே தாக்கி தருவான் ஆகவே வாழக்கூடிய காலங்களிலே மிதமான காலங்களிலே நபியவர்கள் இஸ்லாம் ஷரியத் எமக்கு எவ்வாறு இந்த இபாதத்துக்களை காட்டித் தந்திருக்கின்றதோ அந்த இபாதத்துக்களை இன் மூலம் நாங்கள் விளங்கி சரியான அங்கீகரிக்கப்படக்கூடிய அமல்களாக அல்லாஹுத்தால் ஆயிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய கூட்டத்திலே